வணக்கம் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாரதிய வித்யா அமைப்பின் மூலம் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தமிழ் மாமணி விருது க ரத்தனம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே எனும் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் முப்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது 3. அமெரிக்காவின் ஜேம்ஸ் பி அலிசன் மற்றும் ஜப்பான் நாட்டின் டசக்கு ஹோன்ஜியோ ஆகிய இருவருக்கும் மருத்துவத்துறைக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது 4. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் எனும் சர்வதேச முதியோர் தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஐந்து துருக்கியில் நடைபெற்ற உலக வில்வித்தை தொடரின் மகளிர் ரீ பிரிவில் வெங்கல பதக்கம் வென்ற தீபிகா குமாரி ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இனி இன்றைய நட்டனை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தால் சிறைச்சாலை சீர்திருத்தத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு எது இரண்டு இஸ்ரேல் நாட்டால் மேற்கு பகுதியில் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதற்கு காலக்கெடுவாக விதிக்கப்பட்ட தேதி எது 3. கர்நாடக மாநில அரசு தொடங்கிய ஐராவதம் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன 4. வேர்ல்டு ஓஷன் டே எனும் உலக கடல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது 5. சதத் எனும் சஸ்டெய்னபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவெர்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய எரிவாயு உற்பத்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி